நான் நாளை தினம் காஞ்சியில போய் பிரவசனம் பண்ணிவிட்டு நாளண்ணி தினம் ரயில்ல புதுக்கோட்ட போறேன் தெரிவா வரணும்னு சொல்லிவிட்டாள் அங்கேயும் போய் தேவி பாகத்தின் அம்பாளுடைய மகிழ்ச்சி சொல்ல போறேன் இந்த கோமத்துக்காக மகாஹதிக்காக என்ன லட்சக்கணக்கான ரயில்கள் இப்பவே கூட்டம் தாங்கலையா வந்தவர்கள் சொல்றாள் நகரம் தாங்கல்லையு சொல்றாரு அப்படி என்னவா தவம் தபசு அவசூத பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் பிரம்மச்சரியத்தில் பிக்ச காலம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் அம்பாளுடைய மந்திரத்தை புவனேஸ்வரி மந்திரத்தை கூட்டிக்கணக்காக ஜபிச்சு ஜபிச்சு அம்பாடாக ஆனவர்கள் ிய மகாயம் உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும் பிரசுரம் இருவார் குடும்பமும் அவாறு இந்த சம்பத் ஆச்சந்தராசமான கேமத்தை அடையணும் நான் அம்பாட பிரார்த்திக்கிறேன் श्री राधा विन निजलिनादि निवादि विष्णु विष्णू विलाय कृष्ण नते प्रगिदे चिति कंठ कुतुंमि निपोरे कुटुंब निपोरे कृपए जय जय मरिदा कुराम निरम्य कपति लीला सुते वद भरि गिदिद अदति ने धर्म गमन हरि दलते ஜம் பதம் பகதம் பவன பிரியவாசி ஆஹ ரொம்ப கடினமான புராணம் புராணம் அம்பாளுடைய அகிநீச்சுன்னு புராணம் இத்தர பலச்சரித்தும் எத்தனையோ சரித்திற்கு கபாலீஷ்வரர் கோவிலில் உற்சவத்தும்பூதினா நவாஹமாக சொன்னேன் அதே மாதிரி டவுனில் கன்னிகா பரமேஸ்வர் கோவில் இருக்கே என்னன்னு பார்க்க பொத்தவால் சாவடியிலே சந்தேகம் தான் ஷொப்பனி கும்பல கேட்டா சொல்லிவிடுவார் அவர் வராத இடமில்லை ஆஞ்சனேஸ்வரம் மாதிரி அங்கு பொத்தவால் சாவடியிலே அங்கே சொன்னார் பத்தவத்தனம் அழகேஷன் பகுதி அவங்க அங்க வந்தார் ராஜாஜி தான் வந்து கேட்டார் ராஜாஜி வருத்தப்பட்டாலாம் நிற்கும் மதி மதாரி மந்தபாலி மன்ன சினி நோக்கே முனி ஜன பாலிணி மோதி கலி துணி துனு ஜய ஜே மதுசூன மோ மோதவிதாயி தேவமு தேங்கே ஆச்சரியம் பம்பாயில அவன் அப்டி பக்தா அங்க போய் தரிசனம் பண்ணா தெரியும் அவன் ஒரு பூ தாமரை பூ அம்பாள் கையில கொடுத்தா போற மகாலட்சுமி கையில அங்கே நான் வராங்க வாங்கி உடனே அங்க பம்பாயில அவளை பத்தில பதினஞ்சு ஸ்லோகம்லோகம் சொன்னேன் நூத்தி ஜகீத்தலவரி தன் வாசு நிமி நம பீவ ம ச ஷே கவயமுஷே விஷபுஷே நமஸ்தரம் ஜோதிஷே சந்திராஞ்சுலாபாங்க மேரா மதனி மாம் ஷீபய காிம் தா கவிக்குற கல்வல்ல காச்சந்திரி வதனாஜஸ் ஊ காலமிகுரீ காஞ்சி நீ விநிபந்திரி சா புரம்ப பசுமேராஜத்தை மீரங்க ஜோதிஷிபி மையத்திய பயன் தூரதூர மலகிரிம் சிவாநூர்வம ஜயம வந்தே ஹாசிய நகரீ வந்தே அர்ஜிமே வந்தே சுமீ வந்தே சுந்தரநாயகம் சுங்க சுந்தரேஷமரு தனோயத்திற திருஷோஜியலே பரமான அஸ்மாரியராஜ் பதுஜம் ஸ்யம்புராதீஷம் கணாதிப ூமதித்தியத்தசோரியமனோதா அஜாஜம் வாடுத்தம் ஹனுமஸ்மர ஸ்ரீ பரமேஸ்வரன் கைலாசவாசியாய் கங்காசரனாய் சந்திரச்சூடனாய் உமாகாந்தனாய் தேவாதி தேவராய் வழங்குவதாக வேதங்களெல்லாம் பரமேஸ்வரனுடைய மகிமை பத்தி வரம்ப சொல்லியிருக்கு அந்த பரமேஸ்வரனுடைய மகாமந்திரமாகிய பஞ்சாட்சரமும் வேதத்திரான் இருக்கு ஆச்சாரியால் சொன்னால் பஞ்சாட்சரத்தை ஜப்பம் பண்ணினா பஞ்ச மகாபாபங்கள்லாம் போயிடும் புஞ்சாட்சரூனாவு பரி லுவந்த பஞ்சாட்சர மகாபாவனம் பஞ்சாட்சரம் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு பஞ்சாட்சரத்தை ஜப்பம் பண்ணினா மகாபாபங்கள் எல்லாம் போயிடுமா துறவிகள் எல்லாம் பஞ்சாட்சரத்தை ஜப்பம் பண்ணுவாள் ராஜாக்கள் எல்லாம் பஞ்சாட்சரத்தை ஜப்பம் பண்ணுவாள் காஜ்ய ஆதி சங்கரே சிஷியன் காட்டார் நூத்தி எண்பத்தோரு கருவுகள் தான் நூத்தி எண்பத்தோரு பதில் சொல்லியிருக்கார் சங்கரர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு கசிய அஷ்டைஸ்வரியம் எந்த குடும்பத்திலே தானிய லட்சுமி தனலட்சுமி சந்தான லட்சுமி வித்யா எல்லா லட்சுமியும் எட்டு லட்சுமியும் எந்த அன்போடு யாரு பரமசிவன உப்பாசி சொன்னாள் மகாப்பிரதோஷத்தில் அபிஷேகம் பண்றது குபேரன் அவன் சிவ பூஜை பண்ணி இருக்கிறது குடும்பத்தில் எழுமையே இருக்காது அஷ்டைஸ்வரியும் இருப்ப சங்கரன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே சொல்லியிருக்காள் சிஷ்ய நூற்றி ஒன்பத்தி ஒரு கழிவு இது ஒரு கழுவே அவன் கேட்ட கழுவுக்கெல்லாம் அதிகாரியாள் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் ஹாராஸ்யநாத கஷேத்திரம்னு சொல்றது மதுரையே உலகத்தில் பெருமை எல்லாம் மீனாட்சியினாலே உலகத்தில் எத்தனையோ ஆறு தே மீனாட்சிக்கு மட்டும் ரெண்டு கை வாழ்க்கை தேவதையெல்லாம் அம்பாளுக்கெல்லாம் நாலு கைகள் பயத்தை போக்குவதற்காக ஒரு கை காட்ட அபீஷ்டங்களை கொடுப்பதற்காக வரத முதிரவையோட ஒரு கை அப்படி நாலு கை பாக்கி கேத்திரங்கள் மீனாட்சிக்கு மட்டும் கையில பச்சை கிளி இன்னொரு கை இடுப்பில ரெண்டு கை தான் எங்கையும் மீனாட்சின்னு சொன்னா ரெண்டு கை தான் இருக்கும் இது என்ன காரணம்னால் ஆச்சாரியாள் அந்த கையை காட்டி அதனால அவள் கொடுக்குறவள் கால்களாலேயே கொடுக்குறவள் சொல்லிட்டாள் தவகி சரணாவே நீ உங்க சரணமே மீனாட்சி பக்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணி மனதா நினைச்ச மீனாட்சியினுடைய சரணம் எதெல்லாம் ஓணுமோத்துலமிஜவன் சாசமதிக்கம் லோக தவஹாவே தாணிப்ப அபயவரோதி பிரகடீத்தாத்து வச்சாசமிகரேலோக்கி ே வரிபணு சரணே லோகானாம் தவகி சரணாவே வரிப்புணும் செம்மஞ்சு குழம்பிட்டு குங்குமத்தால அச்சிச்சு புஷ்பங்கள் எல்லாம் வச்சு ரத்னமயமான பொருசோடு கூடிய மீனாட்சியினுடைய கால்கட்டிருக்கு அதுவே பக்தாளுக்கு வாரி வாரி வாரி வாரி கொடுக்குமான் கூறிய பொறுப்புகளை எல்லாம் ரத்னம் சுவர்ணம் பீதாம்பரம் முட்டு அஷ்டைஸ்வர்யம் இதெல்லாத்தையும் கொடுத்து பயத்தையும் போக்குமா பயாத்ராத்தும் தாத்தும் பலமப்பிச்ச வாஞ்சாசமதிக்கம் இவர்கள் கோருவதற்கு மேல கூஞ்சி மடங்கா கொடுக்குமாம் அம்பாளுடைய மீனாட்சியினுடைய சரணம் அதனாலதான் அகஸ்தியர் சொன்னார் சுமீனாட்சி சுந்தரேஷும் பக்த கல்பனுகீருஹோ மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் பக்தர்களுக்கு பெரிய கல்பக விருக்கம் அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களை ஸ்மரிக்கிற குடும்பத்துக்கு தமுகோ நவித்தியத்தே கண்ணுல ஜலம் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பாள் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர பிரசாதம் இருக்கிற குடும்பத்துல துக்கமே வராது என் ஆனந்தமா கல்யாணமா இருப்பாள் அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய மகிமையை பற்றி திருவிளையாடல் புராணம் என்று ஹாராஸ்யமாகத்மன் என்று சொல்வது சமஸ்கிருதத்தில் அத அகஸ்தியாச்சாரியால் எழுதியிருக்காள் அகஸ்திய மகர்ஷி எந்த அகஸ்தியர் தமிழர் நம்ம தேச நம்ம தென்னாட்டுக்கு ஒரே தேனாக பொழிந்தார்களோஸ்தியருக்கு கந்தனையே நேரம் உபதேசம் பண்ணிடு நம்ம தேச பாஷை எல்லாம் அந்த அகஸ்தியாச்சாரியால் வாக்காள சொன்ன லீலே ஆலாசேஸ்வரனுடைய மகிமே மீனாட்சியினுடைய மகிமை சொல்லியிருக்காள் அந்த சரித்திரத்தை அங்க பாண்டிய தேசத்தில் மந்திரியாக இருந்த நீலகண்ட தீர்த்திருவாள் பெறுவார் அவள் சொல்லியிருக்காள் சிவலீகார்னம்னு ஒரு பெரிய காவியம் எழுதியிருக்காள் அதை வடநாடெல்லாம் படிச்சு ஆச்சரியாள் வீட்டில் எழுதியிருக்கிற கிரந்தத்தை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய மகிமையையும் அங்கு நடந்த திருவையாடலையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காள் இனி மீனாட்சியைப் போல ஒரு தெய்வத்தை உலகத்தில் கிடையாது தாம் பிராதியம் பரமேஸ்வரனுக்கு அப்புறம்தான் நைவேத்தியம் திருச்செந்தூர்ல பக்தாளர் முக்கானிகளுக்கு ஆபோஷணம் போட்ட பின்பு முருகனுக்கு நைவேத்தியம் குருவாயூர்ல வந்து பக்தர்களுக்கு ஆபோஷணம் போட்டு அவர்கள் பிராணாபுத்தி பண்ண பின்புதான் குருவாயூர் போருக்கு நைவேத்தியம் மதுரையில் மீனாட்சிக்கு நிவேதனம் பண்ண பிறகுதான் சுந்தரேஸ்வருக்கு நைவேத்தியம் அங்க மீனாட்சிக்கு தான் பிராதான்யம் அம்பாளுக்குதான் பிராதான்யம் அப்படிப்பட்ட கேத்திரம் அதுல மந்திரியாக இருந்தால் நீல்கண்ட தீட்சிருவாள்னு பெரியவாள் அவன் ரொம்ப நிபுணாள் ராஜாவின் இடத்துல ராணியைப் போல ஒரு சித்திரம் எழுதி கொண்டு வந்து காண்பிச்சான் அதே மாதிரி ஒரு சிலையும் பண்ணிக் கொண்டு வைச்சான் ராணி மாதிரி அதை பார்த்தாள் இவ அது ஈட்சர் வாழ பா இருக்கேன் ஒரே ஒரு குறவு இருக்கு மந்திரியா இருந்த நீலகண்டீட்சர் என்னன்றாள் ராணிக்கு தொடையல ஒரு மச்சம் ஒன்றும் எழுதப்படல என்று சொன்னால் ராஜாவுக்கு அதுல கோபம் வந்துடுது இவரதுல கோபம் வந்துடுது அப்ப என்ன பண்ணினால் அவருடைய கண்ணை புரிஞ்சு விட்டாள் நீலகண்டீட்சருடைய கண்ண அப்போ அம்பாலை ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியும் வாழ்க்கை நேத்திரம் வந்து பரமேஸ்வரன் சுந்தரேஸ்வரன் மீனாட்சியின் நேத்தத்தை பொறுத்து அதுல இருந்து ராஜா அவளை போய் மன்னிப்பு கேட்டு அவன் ஞான திருஷ்டியில சொன்ன தவறாக நினைச்சுட்டான் ராஜா ஜீவன் தானே தப்பாத்தானே தோணும் ஜீவனுக்கு குதிரைக்கு ரோண்டுல போகணும்னு தோணும் கடுவாம இருக்கிற குதிரைக்கு அது பள்ளத்தில் கொண்டு போய் விழுணும் தோணும் பள்ளத்தில் விழுந்தா வண்டியும் விழுந்து நாமும் விழுந்து வண்டியில் இருக்கிறோமே தள்ளுவோமே அதுக்கு தெரியுமோ தெரியாது பாருங்க அது மாதிரி ஜீவனுக்கு இது மாதிரி தோணும் சித்தத்தில் தோஷம் தான் தோணும் அந்த தோஷம் தோணி பின்பு மன்னிப்பு கேட்டு நீட் சிவாலை ரொம்ப மன்னிப்பு கேட்டிருக்காள் அந்த நீட் சிறுவாழ் சிவலீலா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மகிமையை பத்தி எழுதியிருக்காள் அது மீனாட்சி கல்யாணம்னு திருவிளையாட புராணத்தில் சொல்லி அந்த கல்யாணத்தை யாரும் சொல்றாலும் ீமாரிணி சகி உதவே மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணத்தை கொண்டு அந்த குடும்பத்துல நித்தியம் கல்யாணமாவே இருக்கணும் அது சிரவண மாத்திரே சர்வகாரிணி நாய் கல்யாணம் எந்தெந்த கல்யாணம் நடக்கணுமோ அந்த கல்யாணம் எல்லாம் உடனே தானா நடக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரசாதத்தாலே தாக்க சர்வ சம்பத்கரின் அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்குமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை எந்த இடத்துல நடக்கிறோமோ யாரு கேட்கிறாளோ அந்த குடும்பத்துக்கெல்லாம் சர்வசம்பத்கரின் அஷ்டலட்சுமியும் அங்க நடத்தனம் பண்ணுவான் மீனாட்சி சுந்தரேஸ்வர ஒழுதெய்வமாக இத்தனையோ குடும்பங்கள்ல உபாசம் பண்ணிட்டு இருக்காள் அவர்களுக்கு எல்லாம் எத்தனை ஐஸ்வர்யம் தங்களுக்கு தெரியாது அது மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரால் கொடுக்கிற மூர்த்தி அந்த கல்யாணத்தை கேட்கிற குடும்பத்துக்கு எல்லாம் நித்திய கல்யாணம் இருக்கும் அஷ்டைஸ்வரியம் இருக்கும் அகஸ்தியாச்சாரியால் சொல்லி அந்த கல்யாணத்தை போய் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சொல்ல முடியாது பண்றவாள் கேட்கறவாள் எல்லோருக்கும் இந்த மங்களம் உண்டாகும் என்று சொன்னாள் தனோமலையு பன்வ விஷேஷகேரோமரிபூத்தரிபு அந்த முழு அஸ்க்ஷித்தராண்டமித்தோத்தரோயோ ஜகதி பிரதி சர்வோத்தரமான கஷேத்திரமாம் மதுரே தென்திசையில் இருக்கும் இந்த பாண்டிய கட்சேத்திர பாண்டியனுடைய ராஜ்யம் இருக்கே அது கீழான ராஜ்யம் இல்லைன்னு சொல்றாள் அப்படிப்பட்ட லோகோத்தரமான ராஜ்யம் அந்த ராஜ்யத்துல தான் இந்த ஹாலாசிநாத கட்சேத்திரம் வந்து உலக கஷேமார்த்தமாக விஷத்த பாடம் பண்ணினானோ அந்த விஷஹரனான பரமேஸ்வரனுடைய கஷேத்திரம் சுந்தரேஸ்வர கட்சேத்திரம் அந்த கட்சேத்திரத்தில் குலசேகர பாண்டியன் ஒரு மகாராஜா இருந்தாள் அந்த மகாராஜாவுக்கு மலையதஜ பாண்டியன்னு புத்திரன் அந்த புத்திரன் அபாரமான பலம் அவனுக்கு சத்ரு உலகத்தில் கிடையாது அது மாதிரி ராஜ்யபரிபாலனம் பண்ணி வந்தாள் பண்றது பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றது பரமேஸ்வரனு பூஜிக்கிறது நட்சாட்சிரத்தை ஜபிக்கிறது ஈஸ்வரனுக்கு கோவில் கட்டுறது பத்தொன்பது ஒரு பண்றது இது மாதிரியா சிவாராசனம் பண்ணின்னு வந்தாலா அப்படி பண்ணின்னு வந்து அந்த குலசேரியன் அதே மாதிரி கடைசியில உலகத்தல் ஆண்டு கடைசியில தன் பிள்ளையும் அதே மாதிரி மலை துவஜ கடைசியில கூப்பிட்டு சொன்னானாம் அப்பா சிவசர்மத்தை மறக்காதே சிவம் மறக்காதே அதைத்தான் நீ பண்ணணும் நாளை அப்பாலும் சிவங்கோவில் கட்டு பூஜை பண்ணு கோபுரம் கட்டு அவனுக்கு அபிஷேகம் பண்ணு மகாப்பிரதோஷத்தில் அபிஷேகம் பண்ணினா சத்தியம் பிரவீமி பரலோகஹிதம் சாரம் பிரவீமி உபனிஷத் ஹிருதயம் பிரவீமி மகாப்பிரதோஷே சிவம் அர்ச்சையேதான் மகாபிரதோஷ பதினைஞ்சனா விட்டம் வரும் மகாபிரதோஷம்னு பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாள் அபிஷேகமோ அர்ச்சனமோ மாலையில் செய்து அந்த குடும்பத்துக்கு எது கொண்டுமோதெல்லாம் பரமேஸ்வரன் கொடுப்பனாம் ராஜாக்களெல்லாம் மகாபிரத கட்டையின்னு நந்தி நடத்தி நடத்தி அவர்கள் எல்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சாள் அந்த தர்மங்கள் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சுதான் இப்ப பல குடும்பங்களில் சுகம் குறைஞ்சு போச்சு அஸ்தவமான காரணம் தர்மம் அது பரமேஸ்வர தர்மத்துக்கு ஈடான தர்மம் இல்லை ரொம்ப வேழையா பிச்சர இருந்தா கூட ஒரு செங்கல்லு ஒரு ஆப்பசாந்தி செவங்கோவில் கற்றாள்னு தெரிஞ்சா காக்காம கொண்டு போய் கொடுக்கணும் அவன் பூங்காம போய் தரிசனம் பண்ணணும் கூப்படாம போய் கும்பாபிஷேக இருக்கணும் பத்திரிகை நோட்டீஸ் வந்தா தான் போகணும் என்று அதெல்லாம் தவறு அது கூப்பிடாம போகணும் கூப்பிடாம போனா புண்ணியம் போனா புண்ணியம் அதிகம் காக்காமல் கொடுத்தா புண்ணியம் அப்படி சிவதர்மம் நம்ம தேசத்துல ராஜாக்கள் எல்லாம் சிவ தர்மம் பெரிய பெரிய கோபுரங்கள் பெரிய பெரிய கோவில்கள் கட்டப்பட்டு இன்னைக்கும் இருக்கு ஒரு கோவில் கட்டினா பரமேஸ்வரனுடைய பிரசாதம் நமக்கு கிடைப்பது மட்டுமல்ல எத்தனை ஏழை குடும்பம் காப்பாற்றப்படுறது ஒரு பெரிய கோவிலை கட்டினா அஞ்சாறு தலைமுறை ஒரு ஒரு குடும்பமும் ஆறு தலைமுறைக்கு தூக்கி சாப்பாடு போட்டு அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து முதல்ல ஏழைகள் கிடைக்கிறது ஒரு நல்ல காரியம் நாம் பண்றோம் இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுனா புஷ்ப கடைக்கு பணம் தேங்காய் கடைக்கு பணம் கற்பூர கடைக்கு பணம் மெத்தலை கடைக்கு பணம் எல்லார்ட்லயும் போயிச்சது இதை காட்டிலும் இனிமே கம்யூனிசம் வேற உண்டா நம்ம நம்ம சர்மத்த சரியா நடத்தினாலே ஏழ்களுக்கு தானா போய் சேரும் இப்ப இருக்கிறவா என்ன சொல்றான் இது மாதிரி இப்ப சந்தோஷமா செய்யறாள் கரையா வச்சுருக்கேன் எனக்கு கொடுத்துடுன்னு கேக்குறான் உனக்கு கொடுக்க மாட்டேன் குறிய வச்சு கொடுக்குனு காட்டா கொடுக்கணும் நீயே நல்லா இருக்க கொடுக்குன்னு கேக்குறான் இப்போ நம்ம பிரிவாள் அப்படி சொல்லல ரிஷிகள்லாம் வேதங்கள்லாம் அப்படி சொல்லல நீ நன்னா இருப்பே கொடுத்தாக்கே கேக்குறான் இப்ப இருக்கிறவ நீ நன்னா இருக்கேன்னு கேக்குறான் நீ இன்னும் நன்னா இருப்பே ஏழ்கள் கொடுத்தா சொல்றாள் ரிஷிகள் அவ சொல்ற முறையை சொன்னா காப்பா நீனது ஒன்று யாரா யாருக்கா கொடுக்கணும் தோணுமோ முறையே தெரியல வேதத்துக்கு தான் தெரியும் முனிவர்களுக்கு தெரியும் எப்படி சொன்னால் கேட்பன் ஆனா அவ கபட்டமா சொல்லல வாஸ்தவமா கொடுக்கறவன் நன்னா தான் இருப்பன் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்னமோ அப்படியே இருக்கத்தை அள்ளிட்டு போயிடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் அது கம்யூனிசம் அல்ல கொள்ளை அது திருட்டு அது திருட்டு இந்த எது கம்யூனிசம்னா இது மாதிரி தர்மத்தை பண்ணி அங்க போயிச்சா பந்தல் காரணமாக ஒண்ணு பணம் போயிச்சு வருது வீட்டில வரவா டாக்சி காரணம் பணம் போறது வண்டியில வரவாளுக்கு வண்டை பணம் போறது இப்படி கிடக்கலாம் பூக்கடைக்கு பணம் கொடுங்க பணம் கொடுக்கணும் ஆரா கொடுக்கணும் எனக்கு நீங்க பணம் வரல கொடுங்க இப்படி நம்ம தெரியாமலே திரவியமானது எடுக்க பல குடும்பம் இருக்கு அதுலயும் இந்த கோவில் கற்றத்தினால ஏழை குடும்பம் காக்கப்படுகிறது ஒரு பெரிய கோவில் கட்சினா எத்தனையோ வேலைகள் பெரிய குளங்கள் ஒட்டினா எத்தனையோ பதினாயிரம் பேர்கள் சேர்ந்து வட்டுறாள் பதினாயிரம் பேர் சேருகிறேன் அந்த பதினாயிரம் குடும்பத்துக்கும் ஆகாரம் போடுறாள் அவன் சந்தோஷமா வர இருக்கிறா அருண் வர கிடைக்கிறது கர்மத்தையும் பண்ணி அர்த்தத்தையும் அங்கங்க போய் சேரும் முடியாது பண்ணி இதை காட்டிலும் இனிமே உலகத்தை பிரித்து கொடுத்து எல்லாரையும் பார்த்துங்கிறது நம்ம ஹிந்து மதத்தில் சொன்னத்துக்கு மேல தொழிலாளையும் கண்டுபிடிக்க முடியாது இது விஷயத்தில் இருக்கிறவள்லாம் கண்டு ஆசிரியம் என்ன கம்யூனிசம் இவ்வாறு ஒரு இந்து தர்மமே அமைஞ்சிருக்கு எப்படி சொல்றா இது நம்ம தேசத்தில் இருக்கிற வாழ்க்கையே புரியல அப்படி பெரிய ஆலயங்கள் எல்லாம் கட்ட சொல்லி தர்மங்கள் எல்லாம் பண்ண சொல்லி அது மாதிரி பண்ணினாலாம் என்ன ஆலயம் கட்டுறதுங்கிறது நம்ம தேசத்துல பிராச்சீனமான வழக்கம் என்னைக்கு ஏற்பட்டதில்லை வேதம் என்னைக்கு ஏற்பட்டதோ அந்நியமா கொண்டு கோவில் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல பரதம் சொல்றான் என்ன கோவில் வழக்கெல்லாம் சரியா காணுவேங்கிறான் நப்பிரபாந்தி யதா புற தேவாதாரி சூன்யானி நப்பிரபாந்தி யதா புற திரைதார கோவில் ரா சோள தேசத்துக்கு ராஜா காஞ்சியில போய் கோவில் கட்டிருக்கான் கைலாசநாதர் கோவில் அவருக்கு பெரியவர்கள்லாம் ஜோதிஷம் பார்த்தான் காஞ்சி மகாட்சேத்திரம் அங்க போய் ஒரு சிவாலயம் கட்டுங்கள் உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் சொன்னாள் மனைவியோட போய் கட்டினாள் கட்டி இருபது லட்சம் ரூபாய் அந்த நாள்ல இருபது லட்சம் ரூபாய் சில வச்சு கோவில் கட்டி நூறு குண்டம் யாககுண்டம் போட்டு அடுத்த வாரம் கும்பாபிஷேகம்னு நூத்துக்கணக்கான சிவாச்சாரியால தெரிவிச்சு ரொம்ப அழகான ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆயிரக்கால் மண்டபங்கள்லாம் அந்த யாகசாலைக்கு நிர்மாணம் பண்ணி அப்படி பண்ணி வச்சிருக்கான் ஒடியிற்காலம் சொப்பனத்தில் போய் பரமேஸ்வரர் கைலாசநாதர் கைலாசநாதர் கோவில் கட்டின கால பெரிய கோவில் அது குமரகோஷ்டம் கோவில் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மன் கட்டின கோவில் ஒடியிற்காலம் பரமேஸ்வரன் ராஜசிம்மன் நடத்தையும் அவன் மனைவி நடத்தையும் போய் சொனத்திலே நீ தேதியை மாற்றி வச்சுக்கோ அடுத்த வாரம் திங்கக்கிழமை இன்றைக்கு நீ வச்சுக்காதே அதுல வந்து வேற இன்னொரு பக்தன் பண்ண போறான் என்று சொன்னால் யாரும் நாள் திருவந்த ஊர்ல பூஷணார் நாயனார்னு ஒரு இருக்கார் அவருக்கு ஷம்புச்சித்தர்னு பேரு சமஸ்கிருதத்தில் அவர் கோவில் கட்டிய நான் அங்க போது பெரிய மாதா லட்சம் மண்டபத்தோடு கூட கட்டியிருக்காரு அவர் லட்சக்கால் தூங்கி வச்சு கட்டியிருக்கார் அங்க ஆயிரக்கணக்கான குண்டங்கள் எல்லாம் போட்டு யாகசாலையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஒரே சிவனொடியார்கள்லாம் அங்க வந்திருக்காள் ஒரே சிவராம பஞ்சாட்சலம் அங்க போகணும்னு ராஜாக்கு தன் கும்பாபிஷேகம் தேதி மாறிச்சதுன்னு வருந்த வருத்தம் ஏற்படல நமக்கு மேல கோவில் கற்றவன் ஒருவன் உலகத்துல இருந்தானா அப்படி ஒரு பக்தன் அவனை பார்க்கணும்னு இப்படி காலம் இருந்து பத்திரி லட்சம் ராஜபத்திரி எனக்கும் சுவாமி சொன்னாங்கிறார் ரெண்டு பேரும் அவடனே ஸ்நானம் பண்ணி தேர போட்டிருந்தேன் அங்கிருந்து சதுரங்க சைன்யத்தோட கூட திருவென்ற ஊர் அங்கிருந்து தேடிக்குன்னு வந்தார் வந்தா அது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்தில் திருநென்ற ஊர்னு அந்த திருநென்ற ஊர்னு கோவில் கட்டவாது பரமேஸ்வரன் பூசலார் இருக்க அவர்களை உண் சுத்தி பிச்சை வாங்கி சாப்பிடுறா அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அவர் கோவில் கட்டவாது உங்களை ஆறு இப்படி வந்து ஏமாத்தினார் என்று சொன்னாள் ஏமாத்தி நான் வரல நான் சரியான ஆள் சொல்லித்தான் வந்திருக்கா சொன்னாள் யே போல் பீதாம்பரம் முக்தாஹாரம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனார் கூடிச்சே நுழைஞ்சு போய் நமஸ்காரம் அவர் கண்ணை மூடிண்டே இருக்கார் பூசலார் நாயனார் ஒரே அவர் மனைவி ஓடி வந்து ராஜா ராஜ மனைவி எல்லாம் வந்த உடனே அந்த அம்மா ஒண்ணும் புரியல அவர் ஆனா உட்காந்துருக்கார் அந்த அம்மாவை கேட்டாள் மந்திரிகள் என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன இது மாதிரி பத்து வேளா உட்காந்துருக்கார் அவர் ஷாப்பிடல்ல ஸ்நானம் பண்ணல அவர் தூங்கல இதே மாதிரி இருக்கார் தசபத் திவசை அஹோமதந்திரிதா தசபதிவசை அஹோத்ரமதந்திரிதாஹார அந்த பூஷலார் நாயனாருடைய மனைவி சொன்னால் தூங்கல்லேவர் சாப்பிடல்ல ஸ்நானம் பண்ணல என்னன்னு தெரியல கண்ணை மூடியிலே இருக்கார் பத்து நாள் ஆச்சு படுக்கவும் இல்லைன்னு சொன்னாள் உடனே ராஜாவும் ராஜாவுடைய மனைவியும் கைய கட்டின்னு ரெண்டு நாள் காலையில எட்டு மணி முத கொண்டு பன்னெண்டு மணி ஒன்று பன்னிரண்டு மணிக்கு மேல பூஷலார் நாயனார் கண்ண திறந்தார் கண்ணை திறந்தா பத்து நாளா கண்ண மூடி உள்ளே பார்த்தவரா கண் எந்த பக்கத்தில் இருக்குன்னு கூட தெரியாது தெரியாது ஒரு அரை மணி கழிச்சு ராஜா ராஜா அவருடைய மனைவி நிற்கிறாள் நீங்க யாருன்னு கட்டாள் சோழதேச ராஜா காஞ்சியில இருந்து வந்திருக்கேன் நீங்க கோவில் கட்டி அடுத்த திங்கக்கிழமை ரிஷபலக்னத்தில் கும்பாபிஷேகமாவே லட்சத்து வச்சு பெரிய மகாமண்டபங்கள் எல்லாம் கட்டிருக்கலாமே கேட்டான் ராஜா இது யாரும் உனக்கு சொன்னாலும் கேட்டாள் நான் அடுத்த வாரம் கும்பாபிஷேகம் வச்சிருந்தேன் கைலாசநாதர் கோவிலுக்கு பரமேஸ்வரன் வெடியற்காலம் நேற்றைய தினம் வந்து என்னை என் மனைவியும் பூஷலார் நாயனார் கோவில் கட்டி அதே லக்னத்திலே நீ தேதியை மாற்றி வச்சுக்கோரு சொன்னார் நாள் உடனே பூஷலார் நாயனார் ஒவ்வொரு கதவினாரா நான் மனக்கோவில் கட்டினேன் நான் வெளிக்கோவில் கட்டலையே என் மனத்திலே அல்லவா நான் பரமேஸ்வரனுக்கு பத்து கோவில் கட்டி நான் அடுத்த திங்கக்கிழமை ரிஷபலக்னத்தில் கும்பாபிஷேகம் நினைச்சேன் என்ன சுவாமி இந்த நாளைய நினைச்சானா தீனம் கிருபானி தீனம் கிருபானிதி கருவக்கடலான என் பரமேஸ்வரன் ஒரு தீனந்தாங்க சாப்பிடுறவன் என் பெரிதாக கட்சி ராஜாவுடைய கொள்ளையை நான் சொல்லி இப்படி சொன்னாரா நான் எந்த பாக்கியம் பண்ணினேன் கதறிவிட்டால் பூசினார் ராஜாவும் ராஜா சுதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உங்களை நாங்கள் ஆஹான் நாள் சிங்கக்கிழன ருஷம் ராஜன் கூட்டாள் உங்க பார்க்கணும் காத மாறல வெயினார் காத மாற ஒரே சங்கசப்தம் ஒரே ஒரே ஹாலிங்கா ஒரே சிவமா ஒரே வேத கோஷம் ஒரே ஸ்தோத்திரம் பக்தர்கள் இப்படி காதல அவர் காதல விழுது தீர்த்தம் அபிஷேகம் பண்றதெல்லாம் காதல விழுது ராஜாவுடைய மனவையும் பார்த்து பூசலாரன் அயனாரையே பரமேஸ்வராக நினைச்சாலாம் அவரையே பூவிடாச நினைச்சாலா அப்படி திருவன்று ஓரளே சிவபக்தர் சம்பு சிந்தி சம்ஸ்கிருதத்திலே தமிழில் பூசலார்கள் பெயர் அவர் மனக்கோவிலுக்காக சுவாமி ராஜசிம்மன் கட்சியில் கோவிலுக்கு வல்லே விட்டார் பகவான் மறதமால் அதுவும் பரமேஸ்வரன் மனது என்னமா இருக்குன்னு கேப்பாரு கண்ணப்ப நாயணம் தான் போட்டாள் பரமசிவனுக்கு அவர் வேடனவர் மன்மசனும் பூவத்தான் போட்டாள் ரெண்டு பேரும் மந்திரம் சொல்லல அவருக்கும் மந்திரம் தெரியாது மன்மதனும் மந்திரம் சொல்லல ஆனா கண்ணம் என்னன்னா கண்ணப்ப நாயனாருக்கு பண்றேன் என்ற அண்ணன் மன்மசனுக்கு என்ன அண்ணம்னா பானத்தால அடிக்கிறேன் என்ற அண்ணன் அதனால அவருக்கு என்ன கிடைச்சது என்ன சாதனம் ரெண்டும் என்ன இருந்தாலும் கண்ணத்தினால போயிடுது அவருக்கு துக்கங்கள்லாம் போயிடுது இவரை விபூத்தியா பண்ணிவிட்டா மன்மசனே कुसुमं कुसुमं मुच्यते कृतो அச்சாமீதியுமீ துசுமோ மன்மந்தரவத்த சுவதம் அர்ச்சமீதி யீனி அர்ச்சன பண்றேன் அவர் புத்தியில் நினைச்சார் விதா மீதி யா விதா வினா அடிக்கிரேனர அடிக்கிரேன நினைச்சா மன்மன் ஃபலம் வரியா போயிட்டு இருந்தாரு எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா எண்ணத்துக்குத்தான் விஷப்படும் ஹதயம் நன்றாக இருக்கணும் வெளி பூசலை பார்த்து ஏமாந்து போயிட மாட்டான் அதை கொண்டு செல்லவே என்ன சொல்லுவாள் சரியா இருக்கு அதனால நான் வெளியில் ஒண்ணு மோஷம் போடுறது நான் விபூதி எடுக்கிறது இல்லை எல்லாம் ஏமாத்த உள்ளம் நல்லா இருந்தாக்கே இதெல்லாம் பண்ணல என்ன அப்போ ஆகாரம் பண்ணாமேனே இட்லி சாப்பிடாமேனே காபி சாப்பிடாமேனே உள்ளு நல்லா இருந்தா போர்மா நீ ஆகாரங்கள் எல்லாம் பண்றேன் வெளியில் மட்டும் பாண்டாம சொன்ன ஷம் இல்லைன்னாக்கே வாசல்ல கோலம் போடலன்னா உள்ள வருவாளோ உள்ள வரமாட்டால் தேவதைகள் அனுகிரகம் பண்ண மாட்டாள் என்றால் இப்படிதான் இதெல்லாம் நம்ம பிராச்சீனமான தர்மங்களே அப்படியே பெரியோர்கள் நாள் வழியாக அப்படியே நடந்ததை விடாம பெரியோர்கள்லாம் நடத்துவார்கள் அப்படி பாண்டிய தேசத்தில் மகாராஜாவா இருந்த குலசேகர பாண்டியன் தன் பிள்ளையான வலைதஜ பாண்டிய கடைசிகாலத்தில் கூட்டு சிவசர்மத்தை வரக்காதே நித்தியம் சிவதர்ஷனம் பண்ணி ஆலாசியராசரை போய் நமஸ்காரம் பண்ணி அதுவும் உனக்கு சகல கஷேமத்தையும் கொடுக்கும் அது தீட்சிருவால் சொல்றான் என்ன சொன்னான்னு கடைசியிலேவம் சிவை கனிஷோரே சிவம் ஸ்மராந்திவீரம் விஜேசிதிபூஜையை கனிஷோ யும்கரத்தார்லையில ஆதித்யத்தில் உள்ள நமக்கு உருவாகிறேன்னு பன்னிரண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவர்கள் வெளியில் வரம்பிடுவார்கள் அவர்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் குறையவே இல்லை வளர்ந்து எவ்வளவு காரம் மாறினாலும் கூட ஐஸ்வர்யங்கள்லாம் வளர்ந்தனான் கோவில்லாம் கட்டுறாங்க ஒரு பெரிய பாராங்கன்னு வந்திருக்கு ஒரு பெரிய உத்தரம் அதை போய் பார்த்தேன் தேவஹோட்டையில இது என்னமா வந்ததுன்னு அது பகவான் பரமேஸ்வரன் தான் உணர்ந்தான் மிஷின்னால ஏற்றில் வரக்கூடிய இதா தோணலை பார்த்தா அது பாட்டுக்கு பெரிய வெளிநாட்டில வந்து எடுத்து போறாள் அந்த கோபுரத்துல இருக்கிற அந்த அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாள் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து தஞ்சாவூர் ஒரு பழம் தேர விலைக்கு வாங்கிட்டு போட்டான் ஒண்ணு மாத அது பிரிச்சு வித்தாக பதினாயிரம் ரூபாய் கூட வரகு காணாது அது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இழுந்து போட்டா அமெரிக்காக்காரா அதுல இருக்கிற யந்திரங்கள் பார்த்தா ஒரு ஒரு வகுப்பையும் பாதுகாக்கக்கூடியதான யந்திரங்கள் எல்லாம் வச்சு அமைச்சு அந்த தட்டு அமைச்சு அப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு அதுல சர்வ நவகிரகங்கள் நட்சத்திர கணங்கள் பூத கணங்கள் தெய்வ கணங்கள் எல்லாரும் இருக்காள் தேர்ல அது எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியதான ஒரு யந்திரமா அமைஞ்சிருக்கு தேருங்கிறது தேர்னா ஏதோ வேடிக்கைக்கு எழுக்கிறது இல்ல அதனால ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய நன்மை ஒரு கஷணம் அப்படி நம்ம பெரியவர்கள்லாம் அதை அமைச்சிருக்காள் மந்திர சாஸ்திரங்களை கொண்டு அது இப்ப இருக்கிறவர்களுக்கு அது புரியல அதனால பல ஊர்களே தேர் எழுக்கப்படாமலே அப்படியே நின்று அது புரியல பரமேஸ்வரன் அக்னியில பூஜை பண்ணி சூரிய இடத்துல பரமேஸ்வரனை பூஜை பண்ணி பெரியோர்களை பூஜிச்சா பரமேஸ்வரனை பூஜிப்பதா நினைச்சு சிவன் விஜேஷு பிரதிபூஜைய அரிசம் சிவகனுஷ்டோ பவ தாத்தா சர்வதா ஆராசின்னு சொல்லி பிரம்ம பூஜை வெடியற்காலம் மாலையில இந்திர பூஜை ராத்திரி அர்த்தகாமத்துக்கு பின்பு வந்து முக்கானிகளுடைய முக்கானிகள்லாம் கைலாசத்திலேருந்து வந்தாளா அதனால ஸ்கந்தன் வந்து விசம் ஏகா அந்த இரண்டாயிரம் பேர்ல நானும் ஒருத்தன் சேர்ந்துதான் திருச்செந்தூர் முருகன் அப்படி அதனாலதான் அவ கொடுத்த விபூதி வாங்கி இட்டுக்கிறது அவர்களே வந்தவர்களே வேறாக நினைப்பதில்லை அவர்கள் எப்படி இருக்கணுமே நமக்கு என்ன பசு மாடு தொடையில ஷாடி இருந்தா என்ன கறந்தும் இல்லையா என்ன அது முற்ற மாடு அதை கறக்க இல்லையா உதச்சிர மாட்டை கட்டி கறந்து நமக்கு பால் தானே தேவை நமக்கு முருகனுடைய அருள் தானே தேவை அவ எப்படி இருக்கா என்ன நாமெல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு வேண்டியதான கேமத்தை கொடுக்கக்கூடிய வாழ்ந்த இருக்கு அது போனேன் ஷோனி பூனையா இருந்தா என்ன குறுக்க போனா அப்ச குணத்துக்கு அது போறாதோ ஷோனி பூனை குறுக்க போடுறது அது என்ன கொட்டாப்படி என்ன குணத்துக்கு ஒரு தரிதிர பூன பூனா கூட போறோம் நம்ம காரியத்தை கெடுக்கிறதுக்கு அது மாதிரி நமக்கு கஷமத்தை கொடுக்கறதுக்கு உள்ள சக்தியை வாழ்ந்த கைலாசத்திலேருந்து வந்தவர்கள் ஒன்பது கால பூஜை திருச்செந்தூர்ல அதான் திருச்செந்தூருக்கு ரொம்ப சக்தி உருவாக ராத்திரியில தேவ பூஜை ராத்திரியில தேவர்கள்லாம் வந்து பூஜை பற்றதுனாலதான் வெளியிற்காலம் ரெண்டு மணி முதல் கொண்டு அங்க நிர்மாளிய தரிசனத்துக்கு போய் காத்துட்டு இருக்காங்க நிர்மாளிய தேவத்தைகள் பூஜை பண்ணின கோலத்தோடு உருவாக்கி பார்த்தவர்களே திரும்ப திரும்ப வருவாள் தான் அங்க ஆச்சரியம் குருவாயூர்ல இருக்கிறவாளே வருவாள் இந்த போட்டு பெருக்கிறவங்க மோ கொண்டு ஸ்நானம் பண்ணி அங்க பார்த்து இந்த சந்தனத்தை திரும்பி பூவை காதல வச்சுன்னா பெருக்கார பண்ணு அது குருவாயூர்ல பாக்கலாம் அவன் பாக்கிய இடங்கள்லாம் சமையல் பண்றவங்க மோகண்டோ அசைக்கிறான் சமையல பண்ணிட்டேன் அது குருவாயூர் ஈஸ்வரனை மதிச்சு கெட்டு போனவாளே இல்லை அதுதான் ஆவாள் இது நமக்கு தெரியாது போனாலும் ஜெர்மன் தேசத்தில் ஒரு பெரிய மேதாவி நம்ம மந்திரங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காள் உப்ராவனு ஹைகோர்ட் ஜெட்ஜியா இருந்தாள் கல்கத்தாவிலே அவரும் வெள்ளக்காரன அவரும் அவர் மனைவியும் ஸ்ரீசக்ரம் போடுறா போல இப்ப போடுறதுக்கு உலகத்தில் ஆறாவது ரெண்டொத்தர் இருக்காளோ என்னவோ ஆச்சரியாள் வேற உத்தான் நூறு வயசு தொண்ணூத்தி எட்டு வயசுலாம் ஒரு புத்தகம் காயத்யும் அடுத்த ஜென்மாவில மந்திர காயத்திரி ஜபிக்க முடியாது அவ மதப்படி அவளுக்கு ஜென்மாந்திரம் கிடையாது நம்ம இந்து மதத்திலாம் ஒரு ஒரு மதம் கண்டுபிடிக்காத ஒரு மதத்தை ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கு ஜென்மாந்திரம் உண்டு அது இல்லைன்னு வாழ்க்கை சொல்ல முடியல ஏன்னா இடையன் வந்து பதினாயிரம் பசுக்களை திருவண்ணாமலையில் வச்சுட்டு இருக்கான் ராத்திரி பெரட்டாசி அர்பிசியில கண் போட்டு வருவது நானூறு முன்னூறு மாடு மழையில அந்தந்த மாட்டினுடைய கண்ணுட்டி அந்தந்த தாயின் இடத்துல கால் பக்கத்தையும் தலைப்பக்கத்தையும் போய் ஊற்றுறது இது எந்த காலேஜில் படிச்சது இது யாரு சொல்லிக் கொடுத்தாதுக்கு ஜென்மாந்தரத்துல ஊக்கிற வாசனையினால் வித்யாரண் சங்கர்தான் ஜென்மாந்தரம் இல்லையன்னு யாரு சொல்ல முடியும் ஒரு ராஜசிசுவாவே இருக்கட்டும் வாக்குனால பால செப்பணம்னு யாரும் சொல்லி கொடுத்த ஜென்மாந்தரத்துல சாப்பிட்ட வாசனை என் விட்டகுர ஆறு வயசு பையன் கணக்கு போனான் ஏழு வயசு பையன் பதினெட்டு அத்தியாயம் கீதை சொல்றான் அப்பாவுக்கு கீதேன்னு சொல்ல தெரியல இந்த பையன் வந்து பதினெட்டு அத்தியாயம் சொல்றான் இதுக்கு என்ன காரணம் அவன் ஜென்மாந்தரத்துல விட்டஹ தொட்டஹரே அப்படின்னு கரெக்டா ராத்திரி பணத்தை எண்ணி தலானிகள் வச்சவன் காலையில் எழுந்திருந்த உடனே அந்த பாக்காம கூட கையால் எடுக்கிறான் நல்ல வாசனையோட சம்ஸ்காரத்தோட வச்சிருக்கான் அரகுறை தூக்கத்தில் வச்சு வச்சு ஊரெல்லாம் தாடுறான் அரகையா தூக்க கழகத்தில் வச்சவன் தாடுறான் அது நல்லா கரெக்டா நல்ல ஞாபகத்தோட காரியம் செஞ்சவன் அடுத்த ஜென்மாவிலே அது உடனே பிடிச்சு விடுவது இதுதான் நல்ல சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் என்று சொல்வது வழக்கம் அதுக்காக செய்யறதெல்லாம் பின் ஜென்மாவில் கூட உபயோகப்படும் மலையத்யன் குலசேகர பாண்டியன் சொன்ன பிரகாரமா சிவதர்மங்கள்லாம் ரத்தானம் பண்ணிண்டு பரமேஸ்வரன் ஆராசியநாத கேரத்தத்திலே மதுரையிலே நித்ய தரிசனம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டு அப்படிலாம் வந்தாள் அவனுக்கு பல மனே அக்கள் பல ஸ்திரீகள் விவகாரம் பண்ணிப்பாள் ஐம்பத்தாறு தேசம் நம்ம தேசத்திலே இருக்கிற பெண்ணையும் பண்ணிப்பாள் பண்ணிண்டு ஒரு இன்னொரு தேசத்து பெண்ணையும் பண்ணிப்பாள் கே கே தேசத்து பெண்கள் ரொம்ப நன்றாக இருப்பாடா கை கையின்னு சொல்ற மாங்க ராமாயணத்தில் அதெல்லாம் கே கே பெண்கள் அவளை கல்யாணம் பண்ணிப்பான் ஊர்லையும் பண்ணிட்டு அங்கேயும் பண்ணிக்கிறது சிலவன் ஆத்துலையும் காப்பி சாப்பிட்டு ஹோட்டலையும் போய் சாப்பிடுவாருவான் அது மாதிரி நம்மூர் பெண்களையும் பண்ணிட்டு அங்கேயும் போய் பண்ணிக்கிறது ஆனா அந்த கே தேசத்துல கல்யாணம் பண்ணிட்டு அவன் மூக்க விவகாரம் இல்லாமல் இல்லை தசரசர் கைகையை பண்ணிட்டார் விராட்டன் அவரும் கே கே தேசத்துக்கு பெண்ணை பண்ணிட்டார் கே ஜக ஜன் தகவல் அப்படி இப்பவும் வந்து சில ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டா ஏதாவது தகவல் வரும் அப்படி இருக்கும் சில ஊரு அது எந்த ஊரும் நாங்க சொல்றது இல்லையா அவனும் தெரிஞ்சிக்கிட்டா இதை போய் நாம சொல்லி அவன் நம்மளோட ஜன்னைக்கு வருவான் நான் ஏதோ வந்து ஒரு நினைப்பேன் தேச சரித்திரம் எழுதின ஒரு கவி எழுதிட்டு போட்டான் இன்னொன்ன ஊர் இன்னொன்னு எழுதிட்டான் ஒரு கவி நம்ம தேச முழுக்க சரித்திரங்களை எழுதியிருக்காள் இன்னொன்ன ஊர்ல மனுஷ பிரகாரம் ஸ்திரீகள் என்னென்ன வழி இருப்பாள் என்று எழுதியிருக்காள் அது வடக்காச்சு போட்டிருக்காள் இன்னொன்ன ஊர்ல அப்படி இருப்பாள் அது ஒத்திரும் மாற்ற முடியாது அந்த குணங்களை என்னவா மாத்த முடியும் மாற்றவே முடியாது அது அப்படியே அந்த போய் ஒட்டிங்க அது அது அப்படி இருந்துட்டு பல ஸ்திரீகளை விவாகம் அடிந்தாலும் சூரியவம்சத்தில் பிறந்த சூரசேனனுடைய பெண்ணானே காஞ்சனமால பெண்ணை விவகம் பண்ணியால் திவ்ய ரூபவதி சூரியவம்சத்தில் பெண் இவன் சந்திரவம்சத் ராஜா பாண்டியன் அதனால கன்யா காஞ்சமால மகிஷி முக்கிய கன்னியாஞ்சனாதி காஞ்சனமாலேன்னு அவள் காஞ்சனமாலேதான் ஒரே உடம்புல தங்கம் தங்கமயமான ஆபரணங்களை தரிச்சவள் எந்த அர்த்தம் அவள் உருவே தங்கம் போல இருக்குமா அப்படிப்பட்ட பெண்ணை விவாகம் அழிந்தாள் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாள் பல ஸ்திரீகள் இருந்த பொழுதிலும் சூரியவம்சத்து ரங்கநாதன பூஜை கொண்ட குடும்பம் அது அவள் பாண்டியன் விவாகம் பண்ணிட்டாள் அவளோட கூட எத்தனையோ சிவதர்மங்கள்லாம் சோமவார விரதம் மகாப்பணோட விரதம் மூலே விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சார் அனுஷ்டிச்சும் சந்ததி உண்டாகல சந்ததி இல்லைன்னா ஒரு மனிதன் ஆக முடியாது ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தையினாதன் மனிதன் பூர்ணனாக ஆவான் சிவாராசனம் உண்டோ குழந்தை பறப்பதற்காக அத்தனை செஞ்சாலும் கிருஷ்ண சதுர்த்தி சதுர்த்தி பரமேஸ்வரன் ஆராதிக்கிறது ஆராதிக்கிறது சோமவாசனத்துல ஆரம்பம் பண்றது நதியும் சமுதிரமும் சேரத்தில் போய் ஸ்நானம் இப்படி எல்லாம் குடும்பம் ஒத்துமையா கூட இருக்குமா சில குடும்பத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் அன்பு இல்லாமல் அவர்கள் எல்லாம் போய் இந்த நதி சமுத்திர சங்கமத்துல ஸ்நானம் பண்றது சோமவார வருஷம் இருக்கிறது அப்படின்னா ஒற்றுமையாகிடுவாள் அப்படின்னா போய் சொல்றாள் பாரதத்திலேயே இந்த கதையெல்லாம் போய் மேல சொல்ல போறாள் பாரத கதையிலேயே பல வருஷங்கள் அப்படின்னா சந்ததி ஏற்படல நம்ம மதத்துல ஏற்படலாம் பணியிலிருந்து வீணா போச்சுன்னு நினைக்கிறது இல்ல அப்படி நினைக்கிறான் அவர் ஜோசியம் பரிகாரம் பண்ணி வச்சு பலம் கிடைக்கலன்னா அவர் பண்ணி வச்சது பிரயோஜனம் இல்லைங்கிறான் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு இன்னொத்த பண்ணி வச்சு குழந்த பிறந்தா அவர் தான் கட்டிக்காரி திண்டுக்கல்ல கடல் வட்ட ஆரம்பிச்சா முதல் நாளைக்கு நாள் இருக்கும் கடைசி நாள் கட்டிக்காரன் ஜலத்தை கொண்டு சொன்னா எப்படி மேல இருக்கிற மண் போனதுக்கு அப்புறம் தான் கீழ் மண்ணா பூக்கும் ஆச்சு அது மாதிரி பல பரிகாரங்கள் பண்ணி பண்ணி பாபங்கள்லாம் போய் கடைசியில ஜலம் வந்திருக்கு அதனால கடைசி நாள் அவர் என்ன ஜலம் கொண்டு அவ வீட்டுல இருந்து வந்ததா இந்த பைப்புல ஜெலமிச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மண்ணை எடுத்து தள்ளியிருக்கான் அது மாதிரி பல பரிகாரங்கள் பண்ணினா பாபம் கஷயம் ஏற்படுவது பாபம் நிரம்ப இருந்தா அப்படியே பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பாபம் நிவிற்த்தியாக வேண்டியிருக்கு அப்படி பாபட்சயமான காரியங்கள் பண்ணி பண்ணி கீழே பண்ணது வீணா போச்சு புதுசா இந்த ஜோசியர் பண்ணி வச்சதுதான் பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியாதனம் சாஸ்திரத்தினுடைய சூற்றம் தெரியாம பேசுறது அது அது தப்பு அது சொல்றது எத்தனையோ பண்ணியும் வீணா போச்சுன்னு ராஜா நினைக்கல இன்னும் பலம் வரதுக்கு தாமசம் இருக்கு நம்ம பாபம் முழுக்க போகல பாபம் முழுக்க நிமித்தி ஆகணும் நூறு வருஷமா தேய்க்காம கடந்த ஒரு சொப்பு சொம்பை ஒரு நாளைக்கு புளி போட்டு தேய்ச்சா அழுக்கு போடுமா அது ஒரு பத்து மாசம் தேய்ச்சு தேய்ச்சு கடைசியில தங்க மாதிரி ஆயிடுவது அழுக்கு போறதுக்கு இவங்க எத்தனை புளியை போட்டமே எத்தனை வச்சு தேய்க்கட்டமே ஊக உலகில ரொம்ப நாள் ஆக வேண்டியிருக்கு அதுபோல நாம் பண்ணின பாபங்கள் எல்லாம் நல்ல காரியங்களை உபவாசம் கிருத்திக உபவாசம் மகாப்பிரதோஷத்துல உபவாசம் இப்படி எல்லாம் இருந்தாளா நம்ம ஷெட்டி இருக்குதுன்னு சொல்றது ஷெட்டி விரதத்தை அனுஷ்டிச்ச குடும்பத்துல குழந்தை பிறக்காம போறதே இல்ல கட்டாயம் பிறப்பா என்ன பண்றா ஒரு வருஷம் அனுஷ்காரம் பண்ணிவிட்டு ஒன்னும் பிரயோஜன பண்ணலாம் ஒரு கடல் வெட்டி ஜலம் மறுபடியும் மோட்டார் இன்னும் மிஷினை வச்சாவது அல்ற கல்லையும் ஓய்வு அடையப்படாது கீதையில சொன்னார் பகவான் பத்து நாள் பார்த்துட்டு சுவாமி தெரியலேன்னு சனி சேத்தை சார்ந்தார் அதுல போய் ஓய்வு அடையப்படாது நிச்சயமா பகவான உள்ள பார்த்துதான் தீர்றது இல்ல அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு நாள் கண்ட மூடிக்கு பாத்துக்கணும் பிரிவாள காக்கணும் காக்கணும் என்னவா தியானம் பண்ணணும்னு கேட்கணும் அப்படி சொன்னார் கீதையிலே ராஜா கொஞ்சம் கூடதுல தான் சிவம்பல அடையில்லை உபவாசங்கள்லாம் இருந்தா ஷட்டி உபவாசம் கிருத்திகை உபவாதம் மகப்பதோ உபவாசம் சோமவாரம் உபவாசம் இப்படிதான் சிவராசனம் பண்ணினாள் அப்புறம் பெரியவாள் உத்திரகாமேஷ்டி அக்னியை வச்சு வேத வித்துக்களை வச்சு இருக்கு வேதம் எதிர் வேதம் சமவேதத்தால ஒரு யாகம் பண்ணி குழந்த பிறகு பெரியவாழ் சொல்றாள் அதெல்லாம் காக்கிற வழக்கம் அஸ்வமேதம் பண்ணினா நூறு அஸ்வேதம் பண்ணினா நூறாவது அஸ்வவேதத்துல வந்து நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாள் ஏ நான் பண்ணினா நீ இந்திரனா வந்து விடுவேன் என் பட்டம் போயிடும் அதுக்காக தொண்ணூத்தி ஒன்பது அக்ஷோகம் பண்ணி நிறுத்திட்டு புத்திரகாமேஷ்டி பண்ணினார் புத்திரகாமிஷ்டி பண்ணின பொழுது சாற்றாது அம்பாள் மீனாட்சி அக்னிகுண்டத்திலிருந்து வரட்டு வந்தார் சுமீரா சுமீ அக் குண்டத்திலிருந்து வந்தாள அக்னிங்கிறது பரமேஸ்வருடைய சுரூபம் பரமசிவனுக்கு எட்டு சரீரமா சூரியன் சந்திரன் அக்னிஹோத்ரிகள் பஞ்ச மகாபூத்தம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷன் சந்திரன் சூரியன் அக்னிஹோத்ரிகள் மூணு அக்னியை வச்சு நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்றவாழ் இருக்காளே இவா இப்படி எட்டு சரீரம் காளிதாசன் ஆதி சங்கரனுக்கு முன்னாடி எங்க காளிதாசன் சயின் ஒரு மிஷன்ஸுக்கு அனுகூலமான ஒரு யந்திரம் இல்லை புகை நெருப்பு ஜலம் காத்து இந்த நாலு ஜலம் மேகம் வரா தூம ஜோதி சலில மருத்துவம் சன்னிபாத குமேகா இப்ப எத்தனையோ யந்திரங்களை வச்சுக்கிண்டு எல்லாம் அதை கண்டே இதை கண்டேன்னு சொல்றாள் அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சங்கருக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் ஆறு அதுக்கு முன்னாடி காளிதாசன் அவள் எல்லாம் வந்து தீர்மானம் சொல்லி இருக்காள் அதை இன்னைக்கும் தவறுனு ஒத்துழைப்பு சொல்லவே முடியல சப்தம் ஆகாசத்துடைய குணம் சொன்னாள் அதை தவறுன்னு சொல்லிட்டு இருந்தா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விளக்காறலாம் அப்புறம் இப்போ இந்த கம்பி இல்ல தந்தி வந்ததுக்கு அப்புறம் அவா சொன்னதுதான் சரி சரிங்கிறார் அது மட்டும் இல்ல பித்ரு நோக்கங்கள்லாம் இல்லையே பரிகாசம் பண்ணா நம்ம சாதம் பண்ற நம்ம எல்லாம் இப்ப பிச்சுக்கள் எல்லாம் நேரவே பார்க்கலாம் ஆமா இப்பவே பித்திருக்களை ஆகணும்னா கூட ஆயிடலாங்கிறான் அப்படின்லாம் சொல்றான் அங்காரக மண்டலத்தை நேரம் பார்க்கலாம் ஷிவப்பா இருக்குங்கிறான் ஷெகப்புன்னு சொல்லியிருக்கு அங்காரகனால தான் பூமி எல்லாம் கிடைக்கணும் அங்காரகனுக்கு தேவதே முருகன் அங்காரகனுக்கு அதிர்ஷ்டாதா பூமிக்கு அதிர்ஷ்டாதா அங்காரகன் அங்காரகனுக்கு தெய்வதே முருகன் முருகன் உபாசிக்கிற குடும்பத்துல பூமியுமே நிறைய இருக்கும் ஐஸ்வர்யங்கள் இருக்கும் ரத்னங்கள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க அங்காரகன் சிவப்பா இருப்பான் உட்பத்தால பூஜை சிவப்பு பட்டு வருதுன்னு சொல்லியிருக்கு இப்ப பாத்து எல்லா ஷாப்பா இருக்கு அங்காரம் என்னன்னா அவன் சொன்னதுக்காக அவன் கேக்குறதில்லை அவன் இல்லேன்றதுக்காக அவன் உண்டு பிடிச்சிருந்த நம்ம சாஸ்திரத்துல சொன்னதால நம்பி நம்பி வழக்கம் அந்த நம்பிக்கை குறையறதுனாலதான் பல குடும்பங்கள்ல பல கஷ்டங்கள் சிரமங்கள் வருது பெரியோர்கள் கண்டுபிடிச்சு நம்ம உரியவர்கள் சொன்னத்துல நமக்கு அவரம்பிக்கையே வரப்படாது தேடி வைக்கிறா போகல நமக்கு தர்மங்களை தேடி வச்சுட்டு போயிருக்கா அதுல நமக்கு அவரம்பிக்கை வரலாமா நாள் அம்பாள் அக்னிகுண்டத்துல அக்னிகுண்டம் அக்னி பரமேஸ்வருடைய ஒரு சரீரம் அதுல இருந்தே கிளம்பி வந்தாலும் மீனம்னா மத்தியம் அச்சின்னா கண் மீன் போன்ற கண்கள் என்று ஒரு அர்த்தம் மீன போன்ற கண்கள்னு சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா மீன் ஒரு மீனுக்கு நூறு குஞ்சு இருநூறு குஞ்சு இருக்கு அதுக்கு பாலுகள் சாதங்கள்லாம் ஊட்டாதது அப்படி தாய் மீன் பின்னாடி போகும் பின்னாடி அப்படி இந்த பட்டாளம் போல வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மீன்களா குட்டி மீன்கள் அப்படியே வருஷ வருஷா பின்னாடி வரும் வசிச்சா எல்லாம் செப்பு செப்புன்னு கத்தும் உடனே தாய் மீன் ஒரு திரும்பி அந்த வரிசையா இருக்கிற குழந்தைகளை பார்க்கும் கண்ணால பார்த்த உடனே வயர் நொம்பி போயிடும் கண்ணால பார்த்து வயர் நொம்பி போயிடும் அப்படி அம்மாவுடைய கட்டாட்சம் விழுந்த குடும்பங்கள்லாம் வந்து தாபம் நீங்கி கஷம் அதனால அவனுக்கு மீனாட்சின்னு வேறு காமாட்சியின் பேரு காஞ்சியில காரணா சரஸ்வதி மானா மகாலட்சுமி சரஸ்வதியும் மகாலட்சுமியும் வாரி கொடுக்கிற கண்கள் இது மீனாட்சியை பார்த்த மாத்திரத்துல குறைகளை போக்கி கஷேமங்களை கொடுக்கிறது அது மாதிரி நம்ம குறைகளை எல்லாம் நீக்கி கஷேமத்தை கொடுக்கிறவன் மீனாட்சி அதனால அவளுக்கு மீனாட்சி இருக்கு பெயர் அப்படி அம்மாள் உண்டானாலாம் இப்படி உண்டாவதற்கு காஞ்சனமாலைக்கு என்ன பாக்யம் அகஸ்தியர் உண்டாய் என்ன பண்ணினா மூணு வயசு குழந்தை பாவாடையும் பாகசரணும் பிளாக்கும் நெத்தியில குபுவனும் கூந்தலும் ஜனகோஷ்டும் ஆபரணமும் ஒரே ஒரு அதிகப்படி ஒரு நாள் என்ன நூறு ஸ்தனங்கள் இருந்ததா பார்வையே சின்னதா அப்படி உண்டானால் உண்டாய் அப்படியே அம்மாவை போய் கட்டினால் கஞ்சன மாலையே உடனே அவனுக்கு தன் குழந்தைன்னே தோண்டி போயிடுது அக்னிகுண்டத்திலே தோணவே இல்லை அம்மாவுடைய பிரசாதம் அது மாதிரியான பாக்யம் கிடைச்சதே என்ன காரணம்னால் அகஸ்தியம் விஸ்வாபுசும் தேவலோகத்திலும் கந்தர்வன் அவனுடைய பெண் இவள் இந்த காஞ்சன மாலைங்கிறவள் ஜென்மாந்திரத்துல வித்யாவதியு அவள் ஹாலாசியத்துல வந்து நித்தியம் ஆயிரத்தி நீலோத்வர புஷ்பத்தை எடுத்து செங்கை பூ எடுத்து மீனாட்சிக்கு மாலை சாத்தியின்னு வந்த குளம் வெட்டி அந்த பக்கரி நீருக்கே நீலோத்வர புஷ்பம் வளைஞ்சுதான் ஆயிரத்தி எட்டு பூக்களை மாலையாக நித்தியம் சாத்தியம் வந்தாள் இவ மாத சாத்தி பூஜை பண்ணின சந்தோஷத்துல அம்மாள் உனக்கு என்ன ஒன்னால் மூணு வயசு குழந்தையா மாவாடியும் வாத சமூகம் ஓடி வந்தாள் ஓடி வந்ததே கால பிடிச்சுன்னு ஸ்தோத்தம் பண்ணினாள் இந்த வித்யாவதிங்கிற கந்தர்வஸ்தி எல்லா நித்யம் ஸ்திரீகள் நித்யம் மீனட்சி ஸ்தோத்திரம் பண்ணுவங்க ஸ்தோத்திரம் வந்து ஜகதாபி நமஸ்தை சுமீன மங்கலமூர ஜகீ சங்கிஷை நமஸை சுமீன மங்களமூரா ீஷதவே நல நமஸை சுமீனூர நமஸை சுமீனூர மீனாட்சை மங்களமூத்தையே நிவோபி சந்தே பஞ்சோரி நமஸ்தை சுமீனூத்த ஏங் சரஸ்வீக்கணோவ ை மங்களமமூ பிரே வந்த நமஸ்தை சுமீன கத்திங்கேவல் இருந்து பார்சுவாயு இருக்கிறவன் நல்ல நர்த்தனத்தை மாத்தான்னா பார்சிவாயு விலகி அப்படி பண்ணும் நல்ல சங்கீதத்தை காட்டாக்க செடி காய்க்கும் அப்படிதான் பண்ணும் அப்படின்னா சொல்றாள் அதெல்லாம் இப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்சா விரங்களுக்கு எல்லாம் ஜீவன் உண்டு சொல்றாள் பாரதத்துல இருபத்தோரு சுவை ஜீவன் உண்டு அதுக்கு மூச்சு காத்து அந்த காத்து நமக்கு நல்லது நம்ம காத்து அதுக்கு நல்லது கெடுதல் அதுக்கு நல்லது அதுக்கு கெடுதல் நமக்கு நல்லது அப்படி அமைஞ்சிருக்கு நம் மாத்துல வாண்டாத சாமான பசுமாடுங்குறது அது என்ன பாலையா குடிக்க போறது பால நமக்கு உலகத்துக்கெல்லாம் சேமத்தை குடுக்கிற பரமேஸ்வரனுக்குன்னு சேமத்தை கொடுக்கிறவளோ அப்படிப்பட்ட சுமீனாட்சிக்கு நமஸ்காரம் பண்றேன் மங்களமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றேன்னு அப்படி இந்த கந்தர்வஸ்திரி குழந்தையா வந்து மீனாட்சிய வந்து மதுரை கோவில் நமஸ்காரம்ன்றாள்ட்சிக்கு நமஸ்காரத்திலும் பண்ணிவிட்டாலே அந்த குடும்பத்தில் அஷ்டலட்சுமியும் தானா வளருமோ சர்வ சம்பத்தும் வளருமோ அப்படிப்பட்ட மங்களமூர்த்தியான மீனாட்சிக்கு நமஸ்காரம் என்று சொம் கடக்கண்ணால வீணாட்சி பார்த்தா போரும் அவள் அரு சொம் கிடைச்சா போரும் பிரசாத லேச மாத்திரேனா தான் சொல்வம் கிடைச்சுட்டா போறோம் அவளுடைய அருள் அது என்ன பண்ணும்னா இவ்வுலகத்துல பெரிய அரசனாக பண்ணும் மோட்சத்தையும் கொடுக்கும் துக்கங்களை போக்கி கடைசியில நல்ல உலகத்தையும் கொடுக்குமா அப்படிப்பட்ட மீன மங்களமுக்திக்கு நமஸ்காரம் பண்றேன் ஜயா சிவோபி யுத்தி பஞ்சகுத்யம் கரோர்த்தி சகா எந்த பரமேஸ்வரனுக்கு பெருமனோ கொண்டு அம்பாள அம்பாள் இல்லைன்னா சக்தின்னு பேர் சக்தி இல்லையா சிவன் என்ன பண்ண முடியும் மெத்த மேல இருக்கிற கழவரை கீழ் அறங்கி வர்னா எனக்கு வர முடியல என்றார் ஏன் முடியலையா சக்தி இல்லை என்றார் இனி சிவன் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப நாம் என்ன சொல்றோம் சக்தி இல்லையா சிவனை பேசாம விரும்புகிறோம் என் அர்த்தம் சக்தி இல்லாதவங்க வரும் சிவன் அர்த்தம் அது வரும் ஜிவன் பிரயோஜனம் இல்லாத சிவன் அர்த்தம் அம்பாளோட சாந்தா தான் பெருமை எந்த பரவ அம்பாளோட சாந்தாத்தான் இந்த உலகத்தை கடைசி காலத்துல அவனுக்கு நிகிரமும் பண்ண முடியும் மறுபடியும் படைக்க முடியும் பார்க்க முடியும் மங்களத்தை கொடுக்க முடியும் அம்பாள் இல்லையேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அம்பாள் வந்து என்னைக்கும் இருக்கான பரமேஸ்வரன் என்னைக்கு இருக்கா அதனாலதான் அவள சுவாசினு எழுதாமும் நித்திய சுமங்கலியா அவள் சௌமங்கல்யத்துக்கு ஹாரியே இல்லையா அவளை ஸ்மரிக்கிற குடும்பங்கள்லாம் சுமங்கலியா இருப்பாளாச்சன பிரீதா ஈ நவஹா சுமங்கலிகளை நாம் பூஜுனா குடிதாம்பூலம் தேங்காய் பழம் மஞ்சள் சொந்த கொடுத்து விடுவோம் அது ஒரே வழியா மேல பிரம்மலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் மேலே இருக்கான் புவனேஸ்வரி மேலே இருக்கு அந்த இடத்துல போய் உங்க லாரி போய் விழுவான் ஒரு சேராயா போயி சேருவான் சொந்த கொண்டுதான் ஒரே மஞ்சளா பூமியுமா அப்படின்னு சொல்றாள் சொல்வம் பூஜை பண்ணிதான் அர்ஜுனன் வில்லத்தை எடுத்து பரமேஸ்வரனுக்கு இல்ல அண்ணா பூஜை பண்ணல பீமன் நினைச்சுட்டு சுவாமி கைலாசத்துக்கு அடிச்சுன்னு போனார் லம் பௌத கணங்கள் நிர்மாலியத்தை அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்காள் வெளியில ஒன்று கொட்டினாள் கங்கையில ஏதோ பான் காட்டோ அர்ஜுனா பாண்டவாழ் ஒருவன் அவன் ஒருமனை பில்லு எடுத்து பூஜை தாங்கவே இல்லையா கொட்டிட்டு இருப்பான் காலையில அஞ்சு மணியிலிருந்து அஞ்சு மணி மட்டும் இதே காரணம் அவன் பூஜை பண்ண பில்லத்தை கொட்ட வேண்டியிருக்கு அவன் ஒரு பில்லும் போட்டா லட்சம் பில்லுமா ஆயிடுறதுன்னு சொன்னாள் அர்ஜுனனுக்கு இன்னும் அகங்காரம் அதிகமா நம்ம போன பூசிமே பூஜை பண்றவாடே இல்லையா தோண்டி போச்சு அப்படி சொன்னது தோண்டி போயிடும் இந்த அகங்காரம் தான் வந்து உடனே அந்தண்ட பிராகாரத்துல போனாள் இஞ்சி பதினாயிரம் பேர் எடுத்து கூட்டிட்டு அங்க லட்சம் பேர்கள் அள்ளி அள்ளி கொட்டுறான் என்னன்னு காட்டால் ராப்பகலா இப்படியே இருக்கோம் எத்தனை அந்த நெர்மாலியம் ஆகலன்னா யாரு இப்படி பண்றா பூஜை யாரும் பாண்டவாழ்ல பீமன் ஒரு க்ஷத்யனா அவன் மனதுனால உலகத்துல இருக்கிற வில்லுன் எல்லாத்தையும் அர்ச்சனை பண்றான் மானசிக பூஜை அது இங்க தாங்கவே இல்லையாடான் உடனே அர்ஜுனனுக்கு அகங்காரங்களாம் டப்பு குறைஞ்சு போச்சு சுவாமி என்னன்னு கேட்டான்னு பீமன் நினைச்சிருக்கியே அவன் அப்படி கண்ண மூடி போதெல்லாம் பில்லு தடுத்து அர்ச்சனை பண்றா கண்ணை மூடினா அர்ச்சனைங்கிறாள் நல்ல பில்லுவ கிடைச்சா நல்ல புஷ்பம் கிடைச்சா நல்ல தீர்த்தம் கிடைச்சா ராவணன் பூஜை பண்ணுவான் ஆறு அவன் போய் கண்ண மூடி போதெல்லாம் பில்லு தடுத்து அர்ச்சனை பண்றா கண்ணை மூடினா அர்ச்சனைங்கிறாள் நல்ல பில்வம் கிடைச்சா நல்ல புஷ்பம் கிடைச்சா நல்ல தீர்சம் கிடைச்சா ராவணம் பூஜை பண்ணுற ஆறு காலம்னு கணக்கில்லையா புஷ்பம் சுகம் சுதழம் பில்வம் புண்ணிய தீர்சம் லிபங்கரம் பூஜயதி புஷ்பம் சுகம் சுதழன் புண்ணியாங்க புத்தண்டா பூஜையா இப்ப நல்ல புஷ்பத்தை கண்டா என்ன பண்ணுவான் பத்க்கு பயம் கொண்டு போய் கொடுப்பான் சுவாமிக்கு அம்பாளுக்காக கொண்டு போய் சாத்துவார் நம்ம சாஸ்திரத்துல பத்னி கொடுக்காதேன்னு சொல்லல அம்பாளுக்கு சாத்தி விட்டு கொடுவேன்னு சொல்லுவாங்க அவன் பாயசம் பண்ணாதேன்னு சொல்லல சுவாமி நேவேங்கிறது பண்ணிக்கிறான் பாயசம் இவருக்கு எத்தனையோ நன்மைகள் இருக்கு பண்றவன் நோக்கொண்டு ஆச்சாரத்தோட கொண்டு வந்தேன் பகவானுக்கு நிவேதனம் இல்லன்னா அவன் வேறுவையெல்லாம் பாயசத்துல விழும் அதுவும் சேர்ந்துதான் பாயசம் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு வேறு முடியாது பண்ணுவான் பகவான் அபச்சாரம் வரும்னு மனசுல ஒரு பயம் இருக்கு தெரியுமோ எனக்கு பண்றதோசி தர்ஷனாசி ததாசி தபஸ்யசி கவுல்தேக தற்குருஷோ மத பண்ணம்னா கீத்தேரே நீங்க மாட்டியா அதை பண்றதெல்லாம் பகவானுக்குன்னு சொல்லிவிடு நீ சாப்பிடுற போது பகவானுக்குன்னு கையை காட்டி விட அப்படி சொல்றாள் அது கூட மாட்டேங்கிறான் சுவாமி எடுத்துன்னு போயிடல ஒன்னும் நமக்கு நஷ்டம் இல்லையனால சொன்னா அப்புறம் உருகோவில் கூட நைவேத்தியம் இருக்கு சுவாமி சாப்பிடலாம் கிடைக்கிறது அப்படி இருந்து நைவேத்தியம் சொன்னா தப்பு இல்லையா பகவானுக்கு சொல்றத்துல என்ன நஷ்டம் இருக்கு என்ன தாரிதயம் அப்படி புஷ்பன் நல்ல புஷ்பம் நல்ல தீர்த்தம் நல்ல வில்லுவம் கிடைச்சா பூஜையான் இது மாதிரி பரமேஸ்வரனே அப்படி பூஜை பண்ணியிருக்காள் பரமேஸ்வரத்துல மனப்பூர்வமான ஒரு பிரேமையோட நாம் ஆராதித்தான அவன் எதையும் கொடுப்பான் அப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அம்பாள் பக்கத்தில் இருக்கிறதான் காரணமா மீனாட்சி பக்கத்தில் இருக்கிறது காரணம் யுத்திட்ட அவன் உலகத்தை எல்லாம் பாதுகாப்பதோ கடைசியில சம்மதிப்பதோ அவன் ரட்சிப்பதோ சிருஷ்டிப்பதோ எல்லாம் எதனால செய்யறான் அம்பாள் பக்கத்தில் இருக்கிறாலும் செய்யறான் அதனால அம்பாளும் எண்ணிக்கை இருக்கா பரமேஸ்வரன் எண்ணிக்கை இருக்காள் அதனால அம்பாள் தீர்க்கு சுமங்கலியாக இருக்காள் பரமேஸ்வரன் முத்துஞ்சான் அவனுக்கு மரணமே கிடையாது அவள் நினைச்சவர்களுக்கே யோகம் கிடையாதுங்கிற போது அவனுக்கு பயம் அது அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு நமஸ்காரம் என்றே மங்களமூர்த்திக்குன்னு இவள் ஸ்தோத்திரம் பண்ணினால் வித்யாவதி நல்ல ஸ்தோத்திரம் திருவையாட புராணத்துல இது பெரியவாள் நித்தியம் பாராயணம் பண்ணுவாள் மனசு சந்தோஷமா இருப்பாள் அலசியராசன் உபாசிக்கிற குடும்பத்துல துக்கம் வராது கள்ள ஜலம் வராது ஆனந்தமா இருப்பாள் ஸ்தோத்திரம் ஜெயமங்கல ஸ்தோத்திரம் எட்டாவது பாகத்துல இருக்கு தமிழ்லயும் இருக்கு சஸ்கிருதத்திலயும் இருக்கு என்ன பல பேர் சமஸ்கிருதம் தெரியலங்கிறாள் தமிழிலையும் இருக்கு தமிழ் அர்த்தமும் இருக்கு அப்படி வித்யாவதி ஸ்தோத்திரம் மணி நமஸ்கரிச்சது அம்மாள் என்ன வரணும்னு காட்டா குழந்தை நீங்க எனக்கு பெண்ணா வரணும்னா இந்த ஜென்மாவும் உனக்கு நான் பெண்ணாவல்ல அடுத்த ஜென்மாவிலே பாண்டியதேஷத்து ராஜாவே மலையத்வஜனே நீ கல்யாணம் மணிக்கோ காஞ்சனமாலே இருந்து சூரிய வம்சத்துல பெண்ணாக பிறந்து அப்பொழுதும் உங்களுக்கு பெண்ணா அவரேன்னு மீனாட்சி சொல்லியிருந்தாள் அந்த சொன்ன சொல்ல சத்தியமா பண்றதுக்காக இந்த புத்திரகாமே பெண்ணதே அக்னி குண்டத்திலிருந்து அம்மாள் அன்னைக்கு எப்படி தட்சிணம் கொடுத்தாளோ வித்யாபதிக்கு அதே மூன்று வயசு அழகான சரீரத்தோடு ஓடி வந்து கட்டுகின்றாள் அப்போது மூணு ஸ்தலம் இருந்தால் என்ன அம்பாளுக்கு நூறு கண் உண்டு கந்தனுக்கும் உண்டு கணபதிக்கும் அந்த கோஷ்டிக்கே முன்னூணு கண் உண்டு இங்க மனுஷப்பிறப்பாக வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கு இந்த மூணு அக்னியை வச்சு ஹோமம் கார்கபத்தியும் ஆகவனையும் தட்சிணும் நடுப்பு இருக்கிறதுக்கு வேதியின் பேரு அது அந்த வேதியை அம்பாளாக சொல்வது வழக்கம் அந்த வேதி ரூபிணியான வந்திருக்காள் மூணு அக்னியும் மூணு ஸ்தலம் போல இருக்கு மூணு ஸ்தலத்தோடு குழந்த பிறந்ததே ராஜா வருத்தப்பட்டான் கவலப்பட்டான் அசிரீலியா இருந்து பரமேஸ்வரன் ஆலாசிநாதன் கவலப்படாதே ராஜன்னு யாரு இவளை கல்யாணம் பண்ணிக்க அவன் கண் பட்ட உடனே அந்த மூன்றாவது ஸ்தலம் மறைஞ்சு போய்டும் சொன்னால்தகிபால இவள் சாமானிய மனித பெண்ணாக இருந்தாக்கள் மகத்தான தேவத்தை என்ன அர்த்தம் அந்த மூன்று மூணாவது கண்ணாக ஆயிடப்போறது அம்மையை சுந்தரேஸ்வரன் பார்த்த உடனே இந்த மூன்று கண்கள் அந்த கோஷ்டிக்கே உண்டு மகதீ தேவதீ மீனாட்சிக்கு இவன் கணவன் எப்பொழுது மூன்றாவது மறைந்து விடும் அசில சொன்னதே ராஜாக்கு மலையு பரமசந்தோஷம் முழுகிறான் என்ன அம்மாள் கிடைச்சுட்டா அப்புறம் என்ன வேண்டும் பிரம்மாவுனால பிரம்மா எழுது பரமசிவன் எழுதுறான் சில பேர் சொல்றார் தலையில எழுதின சிவனும் செத்து விட்டாரோங்கிறார் அது சிவன் எழுதுவன் என்று சொன்னது ஒருவர் தான் சொன்னார் அப்ப பிரம்மா தான் எழுதுற வழக்கம் சிவன் எழுதுவதுன்னு சொல்லிவிட்டார் அமலங்க சுவாமி போன்ற பெரியவர்கள் சொன்னால் அது பொய்ய தப்ப சொல்வார்கள் பரமசிவனும் எழுதுவது